அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நட்புன்னா என்னங்கிற ஒரு இலக்கணத்தை இங்க வள்ளுவர் மேலும் சொல்லுகிறார் நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது உடனே அதை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஆகணும் உடனுக்குடன் அது செய்யாகணும் ஆங்கே அப்படின்னா விரைவுன்னு அர்த்தம் அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்கு ஆங்கே செயல்னர் அந்த இடத்துலையும் ஆங்கேன்னா விரைந்து புண்ணியத்தை செய்துவிட வேண்டும்ன்னு அர்த்தம் செல்வம் நிலையற்றது நிலையாமை அதிகாரத்தில் வருகிறது அது நிலையற்ற செல்வத்தை பெற்றால் நிலையான புண்ணியத்தை உடனே செய்துவிட வேண்டும் ஆங்கே அப்படிங்கிறது இந்த உதாரணம் இங்கே சொல்லியிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் அதனால தான் இவரை தெய்வப்புலவருங்கிறோம் திருவள்ளுவர் அதாவது மனிதனுக்கு ஆடை அழகையும் கொடுக்கிறது மானத்தையும் காக்கிறது அவர் சபையில் போனோம்னா அழகான ஆடை அணியணும் நினைக்கிறோம் அது மாத்திரம் இல்லை மானத்தை காப்பாற்றுவதற்கு ஆடை அணிகிறோம் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்கிறோமே ஆக ஆடை ரொம்ப முக்கியம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கடும் அப்படிங்கிறார் பொறாமை இதில் பொறாமை பொறையுடைமை அதிகாரத்தில் இல்லை அழுக்காராமை அழுக்காராமைங்கிற அதிகாரத்தில் சொல்லுகிறார் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றிக்கடும். கெடும் இந்த உடுப்பது உண்பது அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது உடுப்பும் உணவும் அது மாதிரி இங்கே உடுக்கை உடுக்கை இழந்தவன் கை போலே சபையில் ஒருத்தர் இருக்கான் அந்த சபையில் திடீர்னு தன்னுடைய ஆடை நழுவுகிறது அது இயல்பாக இருக்கு நம்ம பார்க்குறோம் சில பேருக்கு அப்படி சுச்சுவேஷன் வருகிறது சூழ்நிலை அப்போ என்ன வருது நம்ம கையே நம்மளை அறியாமல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆடை நழுவுற போது நமக்கே அந்த அந்த தொடு உணர்ச்சி ஊறு உணர்ச்சி இருக்கிறதுனால நம்ம கை அதை சரி பண்ணுகிறது நம்ம கை சரி பண்ணுற போது ஒரு அனிச்சை செயல் அது இயல்பான ஒரு செயல் அது போல நட்புங்கிறது ஒரு இயல்பான செயலாக இருக்கணும் திட்டம் போட்டு இல்லை அவனுக்கு கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்ன உடனே அது அறிவுபூர்வமாக முயற்சி பண்ணணுங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் உடனுக்குடன் அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு முதல்ல வார்த்தையால் சொல்லணும் கவலைப்படாத சரி பண்ணிவிடலாம் முதல்ல அந்த வார்த்தையாவது சொல்லணும் அப்படி இருந்தால் நமக்கு நண்பன் இருக்கான் இப்படி ஒரு நண்பன் இருக்கிறதுனால எனக்கு எப்போ ஏற்பட்ட துன்பத்தை நான் ஜெயிச்சுடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் திடுக்கன் களைவதாம் நட்பு இதுதான் முக்கியம் முதல்ல நட்பு என்பது என்ன துன்பம் வரும்பொழுது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே ஆங்கேங்கிறது விரைவாக உடனே ஆங்கே கை உடுக்கை இழந்தவன் ஆங்கே கை போல உடுக்க இழந்தவனுக்கு விரைவாக கை வந்து துணை புரிவது போல நட்பு என்பது துன்பம் வந்த காலத்தில் உடனே நம்மோடு இருந்து அதை களைய விரைவாக முயற்சிக்கின்ற நட்புதான் நல்ல நட்பு ஆக நட்பை சொல்கிறார் அந்த நட்பை உடையவர்களையும் நம்ம எடுத்துக்கணும் நம்மிடத்தில் நண்பர்களாக இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நட்புங்கிறது நட்பு உடையவர்களை சார்ந்து தானே இருக்கிறது குணம் குணியைத்தானே சார்ந்திருக்கு அதுதான் இந்த குரலனுடைய பொருள் அதாவது நண்பனுடைய துன்பத்தை நீக்கணும் அது ஒன்று அது இயல்பாக நடக்கணும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வரவழைச்சிக்கூடாது இயல்பாக நடக்கணும் அது குறிச்சு உண்மையிலேயே வருத்தப்பட்டு அதை விரைவான் நமக்கு எப்படி துன்பம் நீங்கணும்னு நம்ம நினைப்போமோ நமக்கு தாகம் எடுத்தால் உடனே ஜலம் குடிக்கணும்னு நினப்போமோ அது மாதிரி அதுக்கு முயற்சி செய்யணுங்கிறது கருத்து திரௌபதிக்கு பகவான் அவளுடைய மானம் சபையில் போகிறபோது பகவான் உபகாரம் செய்ததை இங்கே நாம் நினைத்து பார்க்கலாம் பிரபுலிங்க லீலங்கிற ஒரு நூல்லையும் இதே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டுருக்கு உடையிழந்த ஒருவன் கரமென கடிதடைந்து கலைந்தருள் செய்யு நாள் அப்படின்னு அல்லம தேவருங்கிறவர் உடையிழந்தவன் கைபோல அடியவர்களுடைய துன்பத்தை நீக்குவாரான் ஆஹ மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு ஓமை இது இதுக்கு இதை ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னாலும் பொருத்தமாக இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கு நிகரான பொருத்தமான உதாரணம் ஓமை தோன்றுவதில்லை இது ஒரு சாதாரணமான இயல்பான ஒரு செயல் என்றாலும் அதை ஒரு உயர்ந்த நட்போட இணைச்சி சொல்லி இருக்கிறதுங்கிறது திருவள்ளுவருடைய அறிவின் பெருமை நமக்கு வியப்பை தருகிறது அவரை போற்றி வழிபட தூண்டுகிறது இந்தளவில் இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன் உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு